வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டாவது செய்தி சேவை கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிவாளம் சே தமிழக செய்திகள் குட்கா முறைகேடு வழக்கில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ரமணா ஆஜராகும்படி சிபிஐ சமன் அனுப்பியுள்ளது காரியாப்பட்டி ஒன்றியம் ஆரியூர் கிராமத்தில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி நிலையம் கட்டப்பட்டுள்ளது இந்த பூங்கா மற்றும் உடற்பயிற்சி நிலையத்தையும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார் அணை கட்ட தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் குமாரசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் எந்தெந்த பகுதிகளில் கஜா எந்த அளவுக்கு பாதித்தது என்பது குறித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் செந்தில் பாலாஜி தன்னை இணைத்துக் கொண்டார் விலகிய பின்னர் டிடிவியை விமர்சிப்பது பண்பாடு அல்ல என்று அவர் தெரிவித்தார் பதிவு செய்த ஒரு மணி நேரத்தில் திரும்ப வழங்கும் திட்டம் வரும் பதினேழாம் தேதி தொடங்கப்படுவதாக பதிவுத்துறை தலைவர் ஜே குமரகுருவரன் தெரிவித்துள்ளார் ஊர்காவல் படையினர் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியதால் தலைமை செயலகம் மற்றும் மெரினா கடற்கரை சாலையில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் புயலால் வேரோடு சாய்ந்த தென்னை மரங்களை மீண்டும் நடும் பணியில் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விசாரணை ஆணையம் சமன் அனுப்பியுள்ளது பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்கை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் இந்திய செய்திகள் விஜய் மல்லையா பற்றி நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம் கூறியிருக்கிறார் இ வர்த்தக நிறுவனங்களான ஸ்விக்கி சொமேட்டோ உட்பட பிற நிறுவனங்கள் தங்கள் பட்டியலில் இருந்து சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு உணவு விடுதிகளை நீக்கியுள்ளது இந்த உணவு விடுதிகளுக்கு முறையான உரிமம் இல்லை என்பதால் நீக்கப்பட்டதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யும் இல்லை என மக்களவையில் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் இணையமைச்சர் பருஷோத்தம் ரூபாலா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் முதல்வர் பதவியை சச்சின் பைலட்டுக்கு வழங்க கோரி குஜராத் சமூகத்தினர் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் இதனால் காங்கிரஸ் தலைமைக்கு தர்மசங்கடமான சூழல் ஏற்பட்டுள்ளது ஒரே ஒரு முறை வங்கிக் கடன் ஏய்ப்பு செய்ததற்காக விஜய் மல்லையாவை திருடன் என்று சொல்வது நியாயமானது அல்ல என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தின் முதல்வராக மூத்த தலைவரும் ஏழு முறை எம்பியாக இருந்த எழுபத்தி இரண்டு வயதான கமல்நாத் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் காங்கிரஸ் வெற்றி பெறும் மாநிலங்களில் முதல்வர்களை டெல்லியிலிருந்து தீர்மானிக்கும் முறைக்கு முடிவு கட்ட விரும்புகிறார் ராகுல் காந்தி மூன்று மாநில தேர்தலில் தன்னிடம் இருந்த பெருமளவிலான தனி தொகுதிகளை பாஜக இழந்துள்ளது அவை காங்கிரசுக்கு மாறியுள்ளன மத்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது இந்தியாவை இந்து தேசமாக அறிவிக்க வேண்டும் என்று மேகாலயா உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் தெரிவித்துள்ளார் வைகுண்ட மற்றும் துவாதிசி வரும் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இதனையொட்டி உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர் எல்லைச்சுவர் குறித்து அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மானுவல் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் வெஸ்டர் நகரில் சாலை ஒன்றில் சாக்லேட் ஆராக ஓடியதால் மக்கள் ஆச்சரியம் சாக்லேட் தொழிற்சாலையில் இருந்த டேங்க் ஒன்று உடைந்ததில் அதிலிருந்து சாக்லேட்டுகள் திரவமாக சாலையில் ஓடின சதுரலிகள் வரைது சவுதி அரேபிய பத்திரிகையாளர் ஜமால் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கண்டன தீர்மானத்தை அமெரிக்க செனட் சபை கொண்டு உலகம் முழுவதும் சுமார் மூன்று கோடி குழந்தைகள் மரணத்தின் பிடிவில் சிக்கியிருப்பதாக யூனிசெப் மற்றும் உலக சுகாதார கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் சேர்ந்த உலகளாவிய ஆய்வுக் அறிக்கை ஒன்று பகிர் தகவல் வெளியிட்டுள்ளது இரண்டு நாட்கள் பெரும் தேடுதல் வேட்டைக்கு பிறகு பிரான்சின் மார்க்கெட்டில் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட நபர் போலீசாரால் சுட்டுக் கொள்ளப்பட்டார் நானும் நீங்கள் பிறந்தேன் என்று கூகுள் நிறுவனத்தின் சேவை தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றிருந்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமிளா ஜெயபால் சுந்தர தெரிவித்தார் பிரிட்டன் பிரதமர் தெராசேமே ஆட்சிக்கு எதிராக நடந்த நம்பிக்கை அவர் வெற்றி பெற்றுள்ளார் வணிக ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான எட்டு மாத காலத்தில் ஜிஎஸ்டி ரூபாய் பனிரெண்டாயிரம் கோடிக்கு வரி ஏய்ப்பு நடந்துள்ளதை அரசு கண்டுபிடித்துள்ளதாக மத்திய நேரடி வரிகள் மற்றும் சுங்க வரி வாரியத்தின் அதிகாரி தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் கடன்களை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய திட்டமிட்டுள்ளது ஒரு சரியான தீர்வாக இருக்காது என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பொறுப்பேற்றுள்ள சக்தி காந்ததாஸ் தலைமையில் ரிசர்வ் வங்கியின் இயக்குநர் கூட்டம் நடைபெற்றது சீனாவை சேர்ந்த விவோ நிறுவனம் இந்தியாவில் புதிய தொழிற்சாலை அமைக்க ரூபாய் நான்காயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது ஒப்பந்தம் தொடர்பாக விசாரணை தேவை என்று கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து தீர்ப்பை ரிலையன்ஸ் நிறுவன அதிபர் அனில் அம்பானி வரவேற்றுள்ளார் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் புவனேஸ்வரில் நடைபெற்று வருகிறது இந்த காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்து அணிகள் மோதின இந்திய அணி ஒன்றுக்கு என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது உலக பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது ஆட்டத்திலும் வெற்றி பெற்றார் ரஞ்சித் டிராபி எலே குரூப் ஏ ஆட்டத்தில் மும்பை அணி பரோடா அணிக்கு எதிராக போட்டியை தொடங்கி ஒரே நாளில் ஒன்பது ரன்களை குவித்து அசத்தியது டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியின் பிச் பற்றிய புரிதலற்ற பந்து பயன்படுத்தி தொடக்க ஜோடியின் சத கூட்டணியுடன் முதல் ஆட்ட முடிவில் ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று ரன்கள் எடுத்துள்ளது தனது மதிப்புமிக தயாரிப்பு நிறுவனமான பேவியூ ப்ராஜெக்ட் என்எல்பி நிறுவனத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறார் போனி கபூர் தொண்ணூத்தி ஆறு படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி நடிப்பில் தற்போது உருவாகி இருக்கும் படம் சீதா காதி இப்படம் வரும் வாரம் வெளியாக இருக்கிறது இப்படத்தை பாலாஜி தரணிதரன் இயக்கியுள்ளார் இதில் ரம்யா நம்பீசன் காயத்ரி பார்வதி நாயர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இத்துடன் அச்சினையில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்